சரணமென்றடையில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாலை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்தவாறு வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையறை செந்தூரன் கரம் கொண்ட வேலும் கண்ணை விட்டு நீங்காவே கொங்குமலி கருங்குழலால் கோசலைதன் குளமதலாயி தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரீ கங்கையிலும் தீர்த்தம் மலி கணபுரத்தென் கருமணியே எங்கள் குலத்தின் நமுதே இராகவனே தாளேலோ அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திருப்புறள் சபையின் செயலாளர் கருபாசங்கர் ஐயா அவர்களே அன்பிற்குரிய சுவாமிநாதன் அவர்களே அன்பிற்குரிய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே ராமானுஜம் ஐயா அவர்களே மிக முறையில் ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தொண்டர் நாகசுப்பிரமணியம் அவர்களே வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்களை எல்லாம் வணங்கி எல்லா பக்கத்திலும் இந்த செய்திகள் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தினாலே திருக்கல்யாண மண்டபத்தில் இந்த ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தின் இணை ஆணையர் ஜெயராமனையா அவர்களுக்கும் ஆலயத்தின் அறங்காவலர் கருமுத்து கண்ணனையா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு சிற்றுரையை தொடங்குகின்றோம் சைவ திருத்தலங்களை தரிசித்தோம் சிதம்பரத்தை பார்த்தோம் திருவாரூரை தரிசித்தோம் காஞ்சிபுரத்தை பார்த்தோம் காஞ்சிபுரத்திலே சைவ காஞ்சி வைணவ காஞ்சி இரண்டையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்புறமாக ஸ்ரீரங்கத்தை பார்த்தோம் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து நேற்றைக்கு காஞ்சிபுரம் இன்றைக்கு திரு மலையாள நாட்டிலே ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவருக்கு குலசேகர ஆழ்வார் என்று பெயர் கோழிக்கோட்டிலே அரசாண்டவர் சிறந்த ராம பக்தர் அவருடைய அரண்மனையிலே டியார்கள் எப்பொழுதும் உட்கார்ந்திருப்பார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் வைணவப் பெருமக்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் ராமனுடைய அடியார்கள் குலசேகர் ஆழ்வார் அப்படி வாழ்ந்தவர் ஒவ்வொரு நாளும் இராமாயணம் படிப்பார்கள் குலசேகர் ஆழ்வார் என்ற மன்னர் கேட்டுக்கொண்டே இருப்பார் ராமாயண காலத்தோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு விடுவார் நாமெல்லாம் கதை கேட்டால் இது கதை தானேன்னு நினைப்போம் அவர் அதிலேயே ஐக்கியமாகி விடுவார் ஒரு நாள் ராமாயணம் சொன்ன பொழுது ஒரு நிகழ்ச்சியை அந்த பாகவதர் சொன்னார் காட்டிலே லட்சக்கணக்கான வீரர்கள் புடைசூழ கரன் திருசிரன் தூஷணன் மூன்று பேரும் சண்டைக்கு வருகிறார்கள் அசுரர்கள் அரக்தர்கள் வருகிறார்கள் லக்ஷ்மணா சீதையை பார்த்துக்கொள் என்று ஒரு குகைக்குள்ளே சீதியை வைத்துவிட்டு லக்ஷ்மணனை காவலுக்கு வைத்துவிட்டு எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தி தன்னன் தனியனாக ஒரு வில்லும் அம்பும் தாங்கி கொண்டு அந்த லட்சக்கணக்கான வீரர்களோடு சண்டையிட கிளம்பினார் அப்படின்னு பாகவதர் சொன்னார் குலசேகராய்வார் பார்த்தார் அது என்னது லட்சக்கணக்கான வீரர்களை எதிர்த்து எம்பெருமான் தனியாக போவதா அவன் கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவன் ஆனாலும் தனியாக செல்லக்கூடாது சேனாதிபதி நம்முடைய படைகள் கிளம்பட்டும் புறப்பட்டு அந்த இடத்துக்கு போகட்டும் நாசிக் பஞ்சவடி எங்கே இருக்கு கோதாவரி நதிக்கரையில் இருக்கு திரியம்பகேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கு நம்ம ரூபா நோட்டு நாசிக் சட்டப்படி ரூபா நோட்டு அந்த நாசிக் பக்கத்தில் பஞ்சவடி நாங்க போய் இதெல்லாம் பார்த்தேன் ஆசையோடு பார்த்தேன் சூர்பனகை மூக்க அறுவட்ட இடம் ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை தங்க வைத்த குகை லக்ஷ்மண பெருமாளை காவலுக்கு வைத்த இடம் கரண் திருசிரன் தூஷணன் சண்டைக்கு வந்த இடம் வெற்றி கண்ட இடம் எல்லாத்தையும் பார்த்தேன் சொன்ன உடனே குலசேகரால் சொல்லிட்டா உடனே சேனாதிபதி தயார் பண்ணணும் ராஜ கட்டளைக்கும் மறு கட்டளை கிடையாது கிளம்பட்டு சேனையின் பாகவதர் பார்த்தார் ஐயையோ சேனையெல்லாம் கிளம்பி போகிடக்கூடாது நம்ம பண்ணணும் தப்பு இல்லைன்னு உடனே சொன்னார் எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தி ஒரு நாளிகை நேரத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை நேரத்தில் ஒரு முகூர்த்தம்னா மூணு முக்கால் மணி நேரம் ஒரு நாளிகைனா இருபத்தி நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் எம்பெருமான் ஒரே வில்லினாலும் அம்பினாலும் அந்த லட்சக்கணக்கான சேனைகளை கொண்டு வெற்றி கண்டு வெற்றி வீரராய் திரும்புகிறார் நானாம் அப்ப சேனைகள் உட்காரட்டும் நானாம் ராஜா அப்படி வாழ்ந்தவன் குலசேகர் ஆழ்வார் என்ற அந்த மாமன்னன் ஒரு நாள் பாகவதான் அவன் ராமாயணத்தை தொடர்ந்து சொன்னான் சொன்னது என்ன சொல்ல சீதாதேவியை தூக்கிக் கொண்டு ராவணன் போய்விட்டான் ராமச்சந்திர மூர்த்தி அனுமனை அனுப்ப அனுமன் கண்டுபிடித்து விட்டான் இப்பொழுதோ ராமச்சந்திர மூர்த்தி கடலிலே அணை கட்டி சீதையை காப்பாற்றுவதற்கு செல்கிறார் அப்படியா ராமனுக்கு துணையாக நாமும் போக வேண்டும் புறப்படு ரதன் கஜம் துரகம் பதாதிட்டார் இந்த பாகவதர் பிள்ளைக்கு வேற ஒண்ணும் தெரியல தருமாறி போயிட்டான் அந்த இடத்துக்கு போயிடுச்சு ராமர் காட்சி கொடுத்தாராம் கவலைப்படாதே சீதையை மீட்டுக் கொண்டு வந்து விட்டேன்னு அப்படிப்பட்டவர் குலசேகர ஆழ்வார் இந்த குலசேகர் ஆழ்வார் ரெண்டு திருத்தலங்கள் இல்ல மூணு திருத்தலங்களை ரொம்ப அற்புதமா இன்னும் சொல்ல போனா நாலு ஸ்ரீரங்கத்தை பாடுறார் இனத்துத்தி அணிபனவாயிரங்கள் அரவரச பெருஞ்சோதி ஆதிசேஷன் அனந்தன் அணி விளங்கும் உயர்வெள்ளை அணையை திருவரங்க பெருநகளுள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு என் கண்ணினைகள் என்று கழிக்கும் நாளே ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் ஆயிரக்கணக்கான தலைகளை உடைய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்க காவிரி தாய் அவர் திருவடிகளை வருடுகிறாள் இதை நான் எங்க போய் பார்க்க போறேன் ஸ்ரீரங்கத்தை பாரு வித்துவக்கோடுன்னு ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் திருவித்துவக்கோடு அங்க பாடுற பாருங்க டாக்டர்கிட்ட கையில ஆபரேஷன் பண்றார் ஆபரேஷன் பண்ண டாக்டருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கணும் நம்ம கைய கிழிச்சு விட்டாரு கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதில்லை அது மாதிரி பெருமாளே நீ எனக்கு துன்பம் கொடுத்தாலும் உங்ககிட்டதான் வந்து நிற்பேன் வாால் அறுத்து சுடனும் பழைய காலத்தில் வாழால் அறுத்து சுற்றுவாங்களாம் கட்டிக்கு சுடினும் அறுத்து வன்பால் மாளாத காதல் நோயால் மாயத்தால் மீளா துயர் தறினும் வித்துவ அம்மா நீ ஆளாய் உனதருளே பார்ப்பண்ணடியேனே இன்னொரு பாட்டு கடல் எங்க பார்த்தாலும் தண்ணி பசிபிக் மகாசமுத்திரம் ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது கப்பலுக்கு மேலே ஒரு பறவை இருக்கிறது இந்த பறவை எங்கேயாவது போக வேண்டும் என்று பார்க்கிறது கப்பலை விட்டு பறந்து போகிறது எங்கே பார்த்தாலும் ஜலசமுத்திரம் தண்ணீர் போக முடியவில்லை தெற்கே போயிற்று வடக்கே போயிற்று கிழக்கே போயிற்று மேற்கே போயிற்று தண்ணீரில் உட்கார முடியாது திரும்ப கப்பலுக்கே வந்துருச்சு பெருமாளே நானும் அப்படித்தான் நீ எனக்கு துன்பம் கொடுக்கிறேன் அங்க போய் அங்க போய் அங்க போய் எங்க போனாலும் திரும்ப வந்து வருவேன் என்ன விட்றாதே வெண்கண்டாய் வித்து ஒக்கோட்டம் உன் இணையடியே அடையிலல்லால் வேற எங்க நான் போவேன் எங்கும் போய் கரை காணாது எரி கடல்வாய் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே மேல திரும்ப பறவை தப்பு தண்டா பண்ணி திட்டினாலும் இழுத்தாலும் நல்ல பண்டாட்டி புருஷனை விட்டுட்டு போக மாட்டா நானும் அப்படித்தான் நீ புருஷ மாதிரி நான் பண்டாட்டி மாதிரி சொல்றாரு பாருங்க கண்டாரிகள் வனவே காதலம்தான் செய்தாலும் எல்லாரும் கூடிய காரியங்களை காதலன் செய்தாலும் போல் கொண்டாணையல்ல அம்மா நீ கொண்டாள் உன் குறைகளே கூறுவனே இது வித்துவக் கோட்ல குலசேகர் ஆழ்வார் திருப்பதிக்கு போனார் அற்புதமான பாட்டு திருப்பதி மலையில நான் என்னமாவது ஒன்னா பிறக்கணும் அந்த காணாராய் பாயின் கருத்துடையே நான் வேணே உன்னுடைய பொய்கையிலே மீனா கிடக்கணும் அல்லது எல்லாரும் போற பாதையிலே மரமாக கிடக்கணும் அல்லது பாதையா கிடக்கணும் அல்லது உன் கோயில் வாசல் படியாய் கிடக்கணும் செடியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும்ானவரும் அ அ கிடந்து எங்கும்டியாய்கிடந்து உன் பவளவாய் காண்பேனே பெருமாள் கோயிலே முதல் படிக்கு இன்னைக்கின் குலசேகர் ஆழ்வார் படியின்னு பேரு முதல் படியிலே குலசேகர் ஆழ்வார் இருந்து பெருமாளை பார்க்கிறாராம் படியா இருந்தா எவ்வளவு சௌரியம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல இப்பவும் நம்ம திருப்பதிக்கு போறோம் எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் அஞ்சு நிமிஷம் கூட பார்க்க முடியல சரிகண்டி சரிகண்டின்னு தள்ளி விட்டுறான் படியா இருந்தா எப்படி பார்க்கலாம் அங்க பாடினாரா குலசேகர ஆழ்வார் கண்ணபுரத்துக்கு வந்தார் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் எங்க இருக்கு திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கு தஞ்சாவூர் அங்கிருந்து திருவாரூர் திருவாரூருக்கு ரொம்ப பக்கம் நன்னிலம் அதுக்கு முன்னால திருக்கண்ணபுரம் திருவாரூர்ல இருந்து என்ன ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கும் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்துக்கு வந்தார் திருக்கண்ணபுர பெருமாளுக்கு பேரு தெரியுமா சௌரி ராஜ பெருமாள்னு பேரு சௌரி பெருமாள் அம்பாளுக்கு கண்ணபுர நாயகின்னு பேரு நம்ம குலசேகர் ஆழ்வார் கண்ணபுரத்துக்கு வந்தார் சௌரிராஜ பெருமாள் ராமனாவே தெரிஞ்சார் எல்லா அவதாரத்தை விட ராமாவதாரத்தை அதிகம் பாடியவர் ராமனா தெரிஞ்சது கோசலை தாளாற்றுற மாதிரி இவர் தாளாற்றுறார் ராமனை அது என்னமோ தெரியல கைகேகி தாளாற்றினதாவும் பாட்டு காணாம் சுமித்திர தாளாற்றினதாகவும் பாட்ட காணாம் பெற்றெடுத்த கோசலை தாளரி பாட்டு நிறைய இருக்கு அருமீழிநாத சுவாமிகள் பேசுகிறார் ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருன் சிந்தை மகிடு வருக குரவரில வஞ்சி மருகு மழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளைவேரொடுமடிய அடுதீரா திங்களரவு நதிசூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே என் வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே வருக அப்படின்னு கோசலாதேவி கூப்பிட்டு தாளாட்டினா யோசிக்கிறார் குலசேகர் ஆழ்வார் இவர் தாளாட்ட ஆரம்பிச்சிட்டார் கம்பன் கூட ராமனுக்கு தாளாட்டு பாடல பத்தாயிரம் பாட்டு பாடிய கம்பன் ராமனுடைய குழந்தை பருவத்தை பாடவே இல்லை ஏனோ தெரியல பெரியாழ்வார் பாடுறார் குழந்தையாக்கி பிள்ளைத்தமிழே பாடுறார் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் பாடுறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமனு குழந்த பருவத்தில் பாடவே இல்லை என்ன காரணமோ தெரியல பெரிய ராமன்தான் பாடுறாரு குழந்தராமனை அப்படியே விட்டுட்டாரு பாருங்குள கோசலை கோசலையினுடைய குலத்துக்கு விளக்கமாக வந்தவன் இந்த கோசலுக்கு என்ன பெருமை தெரியுமா கொங்குமலி கருங்குளாள் கோசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி ஜனகனுக்கு மா பிள்ளையே தசரதனுக்கு பிள்ளையே எல்லா ராமாவதாரம் கொங்குமலி கருங்குள கோசலை பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி கங்கையிலும் தீர்த்தம் மலி கணபுரத்தின் கருமணியே கங்கையை விட சிறப்பான தீர்த்தம் கண்ணபுரத்து தீர்த்தம் கங்கையிலும் தீர்த்தம் அலி கணபுரத்தின் கருமணியே எங்கள் குலத்தின் ராகவனே தாளேலோ எங்கள் குலத்துக்கு இன்னமுதாக வந்தவனே ராகவனே தாளேலோ என்று தாளாட்டு பாடுகிறார் நம்முடைய குலசேகர் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் திருக்கண்ணபுரத்திலே ராமனுக்கு தாளாட்டு பாடுகிறார் கொங்குமதி கருங்குலால் கோசலை தன் குலமதலாய் இந்த கோசலைக்கு என்ன பெருமை மூன்று உலகத்தையும் படைத்தவன் பிரம்மா பிரம்மாவை திருவயிறு வாய்க்கப் பெற்றவர் திருமால் அந்த திருமாலை திருவயிற்றில் பனிரெண்டு மாதம் வைத்திருந்தவள் கோசலை பத்து மாசம் இல்ல பன்னெண்டு மாசம் குகனிடத்திலே கோசலையை கொண்டு நிறுத்தறாங்க வரதாழ்வான் கோசலை சுமித்திரை கைகேயி மூன்று பேரையும் அடைத்துக் கொண்டு ராமனை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று பரதன் காட்டுக்கு போகிறான் எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தியை அடைத்து வர வேண்டும் என்று பரதன் அயோத்தியிலிருந்து கிளம்புகிறான் பரதனோடு கோசலை சுமித்திரை கைகேயி மூன்று பேரும் வருகிறார்கள் கங்கை கரையிலே குகனை சந்திக்கிறார்கள் முகப்பெருமான் மூன்று தாய்மார்களையும் பார்க்கிறான் இவர்கள் யார் என்று கேட்கிறான் கோசலையை பரதன் அறிமுகப்படுத்துகிறான் அந்த இடம் தான் கோசலைக்கு சிறப்பு கோசலையை தேவர்களும் கும்பிட்டார்களாம் மனிதர்களும் கும்பிட்டார்களாம் ஏன் ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க சொந்தக்காரங்களெல்லாம் கும்பிட்டாங்களாம் கோசலையே தேவர்கள் மேலேருந்து கும்பிட்டாங்களாம் சுற்றத்தார் தேவரொடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்றுக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி ராஜாக்கள் இருக்கக்கூடிய முற்றத்துக்கு சொந்தக்காரனான தசரத சக்கரவர்த்தியின் பட்டத்திராணி மூன்று உலகம் என்ற பிரம்மாவை பெற்ற திருமாலை மணிவயிறு வாய்க்க பெற்றவள் நான் பிறந்ததால் அதையெல்லாம் துறந்து விட்டு இப்படி நிற்கிறாள் சுற்றத்தார் தேவருடன் கோசலையை தொழுது நோக்கி இவர் யார் என்று கோட்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்ததால் துறந்த பெரியாள் என்றான் அதுல ஒரு வரி பாருங்க சொந்தாரங்களும்ட்ட தேவர்களும்ாரங்களெல்லாம் கோலைய பார்த்து கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க தாயே கூட்டிக்கிட்டு வந்துடாதே நீ திரும்ப கூட்டிக்கிட்டு போயிட்டா ராவண சம்ஹாரம் நடக்காது எங்களுக்கு கஷ்டமாயிரும் கோசலை என்னதான் செய்வா சுற்றத்தாரும் கும்பிடுறாங்க தேவர்களும் கும்பிடுறாங்களா அவ்வளவு சிறப்பு கோசலைக்கு அந்த கோசலையை வச்சு பாருமலி கருங்குள கோசலை பெரும் புகழ் ஜனகன் ஜனகராஜாவுக்கு என்ன பெருமை தெரியுமா ஒரு நாள் முனிவரோட ஜனகர் பேசிக்கிட்டு இருக்கார் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இடுப்பாலன் தண்ணி முனிவர் ரெண்டு கோவனை வச்சிருக்கார் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு குளிக்கிறார் ஒரு கோவணத்தை காய போட்டிருக்காரு பேசிக்கிட்டே இருக்கிற பொழுது காய போட்டிருந்த கோவணத்தை ஒரு நாய் தூக்கிட்டு ஓடுது முனிவர் இந்த பேச்ச வேத பேச்ச பாதியில விட்டுட்டார் இருந்தது போயிடப்படாதேன்னு பின்னாலே ஓடி நாயை விட வேகமா இவர் ஓடி அதை பிடிச்சு இழுத்து நாய் ஒரு பக்கம் இழுக்க இவர் ஒரு பக்கம் இழுக்க கிழிஞ்சு பாதியை பிச்சு கொண்டாந்துட்டார் முனிவர் மறுநாள் அதே மாதிரி காட்சி அதே மாதிரி ஜனகராஜாவும் முனிவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒருத்தன் ஓடி வந்தான் ஜனகராஜாவை அரண்மனை தீபிடிச்சி எறியுதுன்னா எவ்வளவு பெரிய அரண்மனை இவருடைய சொத்து கவலையே படல அப்படியா சரி மகரிஷி நீங்க வேதத்துல என்னமோ சொன்னீங்களே அதை தொடருங்கள் யாரு சன்னியாசின்னு கேக்கிறாரு ஞானிகள் கேக்கிறாங்க ஒரு கோவனம் போயிடக்கூடாதுன்னு ஓடி போய் நாக்கு பாதி எனக்கு பாதினு இழுத்துக்கிட்டு வந்தாரே முனிவர் அவரு சன்னியாசியா ராஜ்யன் தீபிடிச்ச பொழுது கூட நடக்கணும்னா நடந்துதான் தீரும் அதை என்னால தடுக்க வராது என் செயலாவது ஒன்றுமில்லை அப்படின்னு எல்லாத்தையும் கடவுள்ட்டு ஒப்படைச்சிட்டு சன்னியாசியா உட்கார்ந்து இருக்கிறாரே இவர் ரிஷியா இவருக்கு ராஜ ரிஷின்னு பெரு மன்னு புகழ் கோச கொங்குமலி கருங்குளாள் கோசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் ஜனகன் திருமருகா தாசரதி தசரதனுக்குள்ள கங்கையிலும் தீர்த்தம் மலி கணபுரத்தென் கருமணியே கங்கையை விட சிறப்பான தீர்த்தம் உள்ள பகுதி திருக்கண்ணபுரம் திருக்கணபுரத்தென் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராஜாக்கள் வம்சத்துக்கு இன்னமுதாய் வந்த ராமனே தாளேலோ மண்ணுகள் கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் தலைகள் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாளேலோ மதிலுக்கு என்ன பேரு கண்ணின் அன்மா மதில் என்ன அர்த்தம் கண்ணின தொடப்படாதவள் அர்த்தம் மதில் கன்னி மதில்னா என்ன அர்த்தம் மதில எந்த பகைவனும் இதுவரைக்கும் கிட்ட வரலியா தொட முடியலயாம் கண்ணி நன்மா புடைசூள் கணபுரத்தன் தருமணியே இன்னமுதே இராகவனே தாளேலோ சுற்றமெலாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே சொந்தக்காரங்கள்லாம் பின்னால போக காட்டுக்கு போனவனே மற்றவர்கள்மருந்தே அயோத்தி நகர்கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே சிற்றவைதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோத் அது யாரு சிற்றவை சிற்றன்னை கைகேயே சிற்றவைதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோத் வாலியை கொ வானித்தவனே ஆலிநகர் கதிபதியே அயோத்தி மன்னே தாளேலோ கொற்றார் அப்படியே திருக்கண்ணபுரத்துக்கு போய் கண்ணபுரத்து பெருமாள் அழக பார்த்து ராமனாக எண்ணி குலசேகர் ஆழ்வார் பாட்டு கொற்றார் என்ன பெருமை செய்திகள் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் இல்லையா பனிரெண்டு செய்திகள் திருக்கண்ணபுரத்தை பத்தி முதலாவது செய்தி வசூன்னு ஒரு ராஜா அவன் ஆகாசத்துல பறக்கிற ஆளான் அவனுக்கு அப்படி ஒரு வரம் வானத்தில் பறக்கலாம் உபரி சரவசன்னு பேர் கொடுத்தாங்க உப்பர்னா என்ன அர்த்தம் உப்பர்னா மேலே அர்த்தம் ஹிந்தி வார்த்தை அதெல்லாம் சரம்னா சஞ்சரிப்பவன் மேலே சஞ்சரிப்பவன் ஆகாசத்துல போறவன் அதனால அவனுக்கு உபரி சரவசுன்னு பேர் கொடுத்தாங்க பெரிய தேவர்களெல்லாம் அவன் காலில் விழுந்து கும்பிடுவாங்களாம் தேவேந்திரன் வந்து அசுரர்களை வெல்ல வேண்டும் உபரிசரவஸ் தொலைக்கு போய் அசுரர்களை வெற்றி கண்டார் பட பட்டாளத்தோட இறங்கி வர்றார் எல்லா பட கீழே போக இவர் மேல வர எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுத்தது தாகம் எடுத்தா என்ன செய்யலாம் எங்கேயாவது தடாகம் தெரியுதா பாருன்னா தடாகம்னா தெரியுமா தடாகம்னா ஆலயத்திலே நன்னீர் உள்ள இடம் தடாகம் இந்த தண்ணி கிடக்கிற இடத்துக்கு தமிழ்ல ஏகப்பட்ட பேர் வச்சான் உப்பு தண்ணி நிறைய கடந்தா கடல்னு பேரு நல்ல தண்ணி நிறைய கடந்தா ஏரினு பேரு கீழே ஊத்து கிணறுன்னு பேரு ஓடிக்கிட்டு ஆறுன்னு பேரு மனுஷன் குளிச்சா குளம்னு பேரு மாடு குளிச்சா குட்டைன்னு பேரு உண்ணக்கூடிய தண்ணீர் ஊருணின்னு பேரு இனிப்பான தண்ணீராயிருந்தா பொய்கைன்னு சுத்தமான தண்ணீராயிருந்தா தடாகம்னு பேரு என்ன வார்த்தை பாருங்க வெறும் தண்ணி கிடைக்கிற நமக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படி அதை தான் தமிழ் வெட்டப்படுவதற்கு வேட்டின்னு பேர் கொடுத்தான் துண்டிக்கப்படுவதுக்கு துண்டுன்னு பேர் கொடுத்தான் காதல தொட்டு இருந்தோடு ஒவ்வொரு கீழே பார்க்கற ஒரு தடாகம் தெரிஞ்சது எல்லாரும் அங்க போய் சாப்பிடுங்க தண்ண வேடிக்கை என்னன்னா அவங்களுக்கு பசி எடுத்தது வீரர்களுக்கு முனிவர்கள் மெலிந்த தேகமுடையவர்கள் மெலிந்த தேகம்னா என்னங்கிறீங்க இப்படி என் விரல் தெரியுதா விரல் அளவுக்கு இருப்பாங்களாம் உடம்ப அப்படி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படி இருக்கிறாங்க வயல் முழுக்க லட்சக்கணக்கான முனிவர்கள் நாராயணா நாராயணா நாராயணா நாராயணா அந்த இடத்துக்கு கிருஷ்ண ஆரண்யம்னு பேரு கண்ணன் பெயரை சொல்லி அழைப்பதனாலே அந்த ஆரண்யத்துக்கு பேரு எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீரர்கள் பார்த்தார்கள் இப்படி சின்ன சின்னதாக முனிவர்கள் இருந்த உடனே முனிவர்கள் மாதிரி தெரியலை இந்த செடிகளில் சாமைன்னு ஒன்று தெரியுமா புன்சை பயிர் அந்த சாமை அப்படித்தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு சாமை பயிர்னு நினைச்சு வாழை உருவி வெட்டிவிட்டேன் அவ்வளதையும் முனிவர்களை பூரா தவம் பண்ணதனால அவங்க சாக முடியல எல்லோரும் கிருஷ்ணா என்று அலறினார்கள் வென்ற சேனை ஒன்னும் பண்ண முடியலை ராஜாவுக்கு கோபம் வந்தது என்னடா ஒரு பதினாறு வயசு பையன் நம்மளை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது இவ்வளவு சேனையும் போச்சு உபரிசிரவ சண்டைக்கு வந்துட்டான் விடுற அஸ்திரம் கூட பண்ணலை விளையாடுது கடைசி பார்த்தான் அப்படின்னு நாராயணாஸ்திரத்தை விட்டான் நாராயணாஸ்திரம் விட்ட ஒன்னும் செய்ய முடியாது அழிய வேண்டியதுதான் உக்கிர நாராயணாஸ்திரம் புறப்பட்டு வருது அஷ்டாஸ்திரம் அந்த சொல்லி உக்கிர நாராயணாஸ்திரத்தை விட்டான் அந்த பதினாறு வயசு பிள்ளைய நாராயண அஸ்திரம் மூணு சுத்து சுத்திட்டு காலைல விழுந்துருச்சு கண்டுபிடிச்சு விட்டான் இது நாராயண மூர்த்தி வேற யாராலும் தடுக்க முடியாத அஸ்திரத்தை இப்படி தடுப்பாரே ஆனால் அது இவரை வழிபாடு செய்யுமானால் இது நாராயண மூர்த்தி காலில் விழுந்துட்டான் நாராயண மூர்த்தி அருள் பண்ணினார் முனிவர்கள் எழுந்தார்கள் உலர்ந்த உடம்புள்ள முனிவர்கள் வணங்குவதால் இந்த விமானம் உட்பாலவதாக விமானம் என்று பெயர் பெற்றது மென்மையான முனிவர்கள் வணங்கக்கூடிய விமானம் என் பெயர் சௌரி ராஜன் சொல்றா கிருஷ்ண பரமாத்மா ராஜா பார்த்தா இரண்டாவது முறை காலில் விழுந்தான் ஏன் இரண்டாவது முறை காலில் விழுந்தான் நான் ரொம்ப நாள் தவம் பண்ணினேன் எனக்குழந்த கிடையாது ஒரு யாகம் பண்ணன யாகத்திலே செங்கலு நீர் மலர் வந்தது ரெண்டு செங்கலு நீர் மலர் என் பெண்டாட்ட எடுத்து கொடுத்த எடுத்து முகர்ந்து பார்த்தாள் கர்ப்பமுற்றாள் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைய வளர்த்து வர்றேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் அந்த பெண் குழந்தை கிருஷ்ணா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகன இந்த உடம்பு பெருமாளுக்கு உரியது இத மனுஷனுக்கு நீ எவனாவது சொன்னால் வாழ மாட்டேன் வானிடை வாழும் ஒப்பானவர்க்கென்று மறையவர் வேள்வியில் வகுத்த கவி தானிடோர் நாய் புகுந்து கடப்பதும் ஓப்பதும் செய்வதொப்பன் ஊரிடைய ஆலிசங்கு உத்தமற்கு என்று உன்னித்தெழுந்த என் தட முலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லை கண்டாய் மன்மதனே இந்த மார்பு மனுஷனுக்குன்னு யாராவது சொன்னா செத்து போயிடுவேன் இது பெருமாளுக்குரியது ஆண்டாள் நாச்சியார் வாக்கு அது மாதிரி என் பொண்ணு பெருமாளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா நீதான் வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு மாப்பிள்ளையாகணும் சௌரராஜ பெருமாள் ஒப்புக்கொண்டார் அந்த பொண்ணுக்கு கண்ணபுர நாயகி என்று இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனால் இதையெல்லாம் பார்க்கலாம் முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி பெருமாளுடைய திருநாமம் எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாயர் மந்திரங்களில் சிறப்பான மந்திரம் மந்திரம்மோ நாராயணாயம் நமோ நாராயணாய இதை சொன்னதுனாலதான் பிரகலாதன் மேல இரணியனுக்கு கோபம் வந்தது இந்த மந்திரத்தை பிரகலாதன் சொல்ல கேட்ட புண்ணியத்தினாலேதான் இரணியன் நரசிங்க பெருமானாலே வதம் செய்யப்பட்டான் மறக்கப்படாது அந்த மந்திரம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீரங்கம் தோத்தாத்திரி சால பத்ரிநாத் நைமி திருவேங்கடம் எத்தனை ஆட்சி ஏழு எட்டாவது திருக்கண்ணபுரம் ஓம்ங்கிறது மந்திரம் நமோ எத்தனை எழுத்து ரெண்டு நமோ நாராயணாய ஏழு எழுத்து இந்த ஏழு ஊருக்கு ஒவ்வொரு எழுத்தான் ஸ்ரீமுஷ்ணம் திருவரங்கம் தோத்தாத்திரி சால கிராமம் சால கிராமம்னா எந்த ஊரு நேபாளம் போறவங்க போறாங்களே முத்திநாத் அதுக்கு சால கிராமம்னு பேரு நூத்தி எட்டு தீர்த்தம் பெருமான் சால கிராம திருமேனி பத்ரிநாத்லையும் சால கிராம திருமேனி பத்ரி நைமிசாரண்யம் முனிவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி நைமி சாரண்யம் திருப்பதி இங்கே ஏழு ஊர்லையும் ஏழு எழுத்தா நம்ம திருக்கண்ணபுரத்தில் எட்டு எழுத்து சேர்ந்ததா அங்கெல்லாம் போனா ஒரு எழுத்தா இங்கே எட்டு எழுத்து சேர்ந்தது சௌரிராஜ பெருமாள் திருக்கண்ணபுரம் இங்கே எட்டு எழுத்தின் வடிவாய் இறைவன் இருக்கிறான் மூணாவது செய்தி சௌரியா என்ன அர்த்தம் புதுமண்டபத்தில் விற்குது அது இல்லை நமக்கு அதுதான் தெரியும் சௌரியனா என்ன அது இல்லை ஆனா அப்படியும் அர்த்தம் உண்டு சௌரியனா முடியின்னு அர்த்தம் யுகங்கள் தோறும் அவதாரம் எடுப்பவன் சம்பவாமி யுகே யுகே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அடிப்பதற்காக யுகந்தோறும் அவதாரம் செய்கிறேன் எல்லாம் கிருஷ்ணார்பணம் பாரதத்தை நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம் கிருஷ்ண பரமாத்மா தூது போக போறார் தர்மராஜா சொல்றார் நீ தூது போ துரியோதன்கிட்ட பேசு நாங்க பதிமூணு வருஷம் காட்டுலையும் அஞ்ஞாத வாசத்திலும் இருந்துட்டு வந்துட்டோம் இப்ப ராஜ்யத்தை தர சொல்லு தரமாட்டேன்னு சொன்னா பாதி ராஜ்யத்தை அடும் போற கேளு சண்டைய கடைசியா கேளு யாரு சொல்லி விட்டா தர்மராஜா பாஞ்சாலி கண்ணீர் விடா கிருஷ்ணா இவர் சொன்ன முடியாது ரத்தத்தையும் துரியோதனன் ரத்தத்தையும் பூசி முடிப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் கிருஷ்ணா காப்பாற்று கதாயுதத்தை தூக்கி காட்டான் இது வீணாயிரப்படாது அர்ஜுனன் காண்டிபத்தை தூக்கி காட்டுறான் சண்டைய நிறுத்தணும்னா என்ன செய்யலாம் தர்மராஜா திரும்பவும் சண்டை நின்றும் அதான் கரெக்டு பீமன் சொல்றான் துரியோதன மட்டும் இறந்து போனா போதும் சண்டையை நிறுத்திவிடலாம் அர்ஜுன கர்ணன் இறந்தா சண்டையை நிறுத்தி ஆளாளுக்கு ஒன்னொன்னு சகாதேவா நீ என்ன சொல்ற தனியாவான் சகாதேவன் இந்த கும்பல்ல வேண்டாம் தனியாவா கிருஷ்ண பரமாத்மா தனியா கூட்டிட்டு போயிட்டாரு சகாதேவா சண்டையை நிறுத்தணும்னா என்ன செய்யலாம் ஒன்னு கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் ரெண்டு அர்ஜுனன் தலையை வெட்டணும் மூணு பாஞ்சாலி தலையை மொட்டையடிக்கணும் நாலு ஒன்ன ஜில் போடணும் அப்பதான் சண்டனிக்கும் தெளிவா சொல்லிவிட்டான் பாராளு கர்ணன் ஏன் அவன் தான் மூத்த பிள்ள தர்மராஜ்யாவுக்கு மூத்த பிள்ள துரியோதனனுக்கு முன்னாலே பிறந்த பிள்ள குந்தி தேவிக்கு சூரிய பகவான் கருணையினாலே பிறந்த பிள்ள ராஜ்யத்தை கர்ணங்கிட்ட ஒப்படைக்கணும் அர்ஜுனனை கொல்ல வேண்டும் பாஞ்சாலி தலையில முடியிருக்கிற வரைக்கும் இவங்க மனசு வெந்து போகும் அவளை மொட்டையடிக்கணும் இவ்வளவுக்கும் காரணம் நீடிச்சு ஜெயில போடணும் அவன் சிரிச்சான் என்ன ஜெயில போட்டுருவியா எங்க போடு போடியா பார்ப்பான் உள்ள அரைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா சகாதேவன் பதினாறாயிரம் வடிவத்தோடு நிற்கிறார் பெருமாள் எங்க கட்டுறது இவரை கழுத்த போட்டு கட்டி ஜெயில போடணும் வடிவம் லைட் ஒவ்வொரு மெயின் சுச்சா அமர்த்தனா அம்பிட்டு போயிரும் பிடிச்சான் மெயின் சுச்ச பதினாறாயிரம் திரு தோற்றம் தோற்றத்தையும் பார்த்தான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா அருமறை முதல்வனை ஆளிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருவத முலதிகள் இறைஞ்சி ஏற்றுவாம் அப்படியே வழிபாடு செய்ய தொடங்கினான் வழிபாடு பண்ண கிருஷ்ணர் மாட்டார் பக்தி வலையில் படுவோன் காண்க பக்தி பண்ணினால் பரமன் மடியில் உட்கார்ந்துடுவான் சகாதேவா கட்டி அவுத்து விடு ஏன் பதினாறாயிரம் வடிவம் எடுத்தியே பதினாறாயிரம் வடிவத்தையும் ஒரு வார்த்தைகளை கட்டிட்டேன் பாத்தியா சகாதேவா கட்டி அவுத்து விடு கண்ணா அவுத்து விடுறேன் ஒரு வரங்குடு என்ன வரான் நீ பாரத போரில் அனைவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய்ய பே கொல்ல போற தீர்க்கனத்தொ கூட்டதுக்கு ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் என்ன தெரியுமா காப்பாத்து தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேரையாவது காப்பாத்து காப்பாற்றுறேன் நீ எனக்கு ஒரு வரன் கொடு பகவான் என்ன சகாதேவா இங்க பேசினத வெளியில சொல்லிப்படாதே சொல்லிட்டா கதை கட்டு போயிடும் வெளியே சொல்லாதே கட்டுப்பட்டான் அல்லவா பெருமான் சம்பவாமையுகேயுகே எப்பொழுது என்ன தேவையோ அப்பொழுது நான் அவதாரம் செய்கிறேன் அதுதான் இந்து மதத்துக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான வித்தியாசம் அக்பர் சக்கரவர்த்தி பீர்பல் தீர்பல் எங்க மதத்திலே கடவுள் வரமாட்டார் அல்லாஹ் வரமாட்டார் நபிகள் நாயகத்தை அனுப்பி வைப்பார் தூதரை அனுப்புவாரே தவிர கடவுள் வரமாட்டார் உங்க மதத்திலே கடவுள் வேற வேலை இல்லாத மாதிரி அடிக்கடி வந்துட்டு போறாரே சுக்கலிங்க பெருமான் அறுபத்தி நாலு பண்றார் தலையிலே விறகு சுமந்து வைக்கிறார் பாடலுக்காக புன்சுமந்த அடி வாங்குகிறார் அதே மாதிரி பெருமாள் பத்து அவதாரம் எடுக்கிறார் கடவுள் வரமாட்டார் அது ஏன் அப்படி பீர்பல் சொன்னார் ஒரு பத்து நாள் ஆகட்டும் நான் சொல்லி வைக்கிறேன் அக்பர் சக்கரவர்த்தி கேட்டதுக்கு பீர்பல் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார் பத்து நாட்கள் ஆகின படகிலே எல்லோரும் போகிறார்கள் அக்பர் மடியிலே அக்பருடைய பேரன் ஜகாந்தீருடைய பிள்ளை ஷா ஜகான் உட்கார்ந்து இருக்கிறார் பீர்பல் என்ன பண்ணனர் அந்த பிள்ளைய பிடிச்சி யமுனையில தள்ளி விட்டார் ராஜாவுக்கு பேரன மந்திரி தள்ளி விட்டார் அவள் எல்லாரும் பாழ்ந்து விட்டார்கள் பிள்ளையை தூக்குறதுக்கு அக்பர் சக்கரவர்த்தியும் பாஞ்சார் தேடினார் கையில கிடைது கொண்டு வந்துட்டார் வீர்கள் மேல ரொம்ப கோபம் ஏன் இப்படி செஞ்சீங்க பதில் சொன்னேன் நான் என்ன கேட்டேன் என் பிள்ளை என் பேரனை தண்ணியில போட்டா புலப்பான சேவான இல்லை ஏன் கடவுளே வருகிறார் உங்க மதத்திலேன்னு கேட்டீங்க சக்கரவர்த்தி உங்கள் பேரன் விழுந்த பொழுது சேனைகள் எல்லாம் உள்ளே பாய்ந்தன மந்திரிகள் பாய்ந்தார்கள்ேனாதிபதிகள் பாய்ந்தார்கள் நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே நீங்களும் என் தண்ணீர்ல பாய்ஞ்சீங்க அதெப்படி நான் பாயாம இருக்க முடியும் அது என் பேரை என் பிள்ளைக்கு புள்ள என் ரத்தத்தின் ரத்தம் நான் எப்படி பாயாம இருக்க முடியும் உங்களுக்கு இப்படி இருந்தால் பகவானுக்கு எப்படி இருக்கும் அடியார்கள் துன்புடுற பொழுது ஆளை அனுப்பாம எம்பெருமான் தானே வந்து யுகந்தோரும் அவதாரம் செய்கிறான் அதனாலே சம்பவாமை யுகே யுகே சௌரிந்தோறும் அவதாரம் செய்பவன் அடுத்த செய்தி வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் எங்கே திருக்கண்ணபுரத்தில் ஏழாவது நாள் காலையிலே திருமாலாக வருவார் காலையில திருமால் மகாவிஷ்ணு ராத்திரி தர்பயை வச்சு கட்டி பிரும்பாவாக வருவார் மறுநாள் விடிகாலம் மூணே முக்கால் மணி நேரம் ருத்ரமூர்த்தியாக வருவார் இந்த மூணு ஆக்கல் காத்தல் அடித்தல் முதல்ல காத்தல் திருமால் அப்புறம் ஆக்கல் பிரம்மா அப்புறம் அழித்தல் ருத்ரன் வேற எந்த இடத்திலையும் கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் மூன்றும் ஒன்றாகிய மூர்த்தியாய் காட்சி கொடுப்பார் அடுத்த செய்தி விபீஷண ஆழ்வான் வருகிறான் பெருமாளே உங்களை பார்த்தா ராமனை பார்த்தாப்பல இருக்கு குலசேகர ஆழ்வா இருக்கும் நான் அரங்கத்து பெருமாடத்திலே கிடந்த அழகை பார்த்தேன் ஸ்ரீரங்கத்து பெருமாள் படுத்து கிடந்த அழகை பார்த்தேன் சௌரிராஜ பெருமாளே நீங்கள் நடக்கும் நடை அழகை பார்க்க வேண்டும் நடந்து போறது ஒரு அழகு நடை தெரியுமா ஒழுக்கம்னு தமிழ்ல ஒரு அர்த்தம் நடையில் நின்றுயர் நாயகன் கம்பனுக்கு பேரு நடக்கிறவன் ஒரு அர்த்தம் ஒழுங்கானவன் ஒரு அர்த்தம் நட ஒழுக்கம் அர்த்தம் உங்களுடைய நடை அழகை பார்க்க வேண்டும் விபீஷண ஆழ்வானுக்கு ஒவ்வொரு அம்மாவாசை அன்றைக்கும் திருக்கண்ணபுரம் சௌரி ராஜ பெருமாள் நடை அழகு காட்டுகிறார் அமாவாசை என்னைக்கு போனா அதை பார்க்கலாம் இந்த நடை அழகை பத்தி கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு இடத்துல சொல்றான் சீதையின் ராமனும் தண்டகாரண்யத்தில் அப்படி நடந்து போறாங்களாம் அங்கிருந்து அன்னப்பறவைகள் வந்துதான் இப்போ அன்னப்பறவை எல்லாம் கிடையாது நம்ம ஊரில் கைலாசத்தில் இருக்கு மானசரோவரில் இருக்கு வெள்ள விளையர்னு தும்பப்பு மாதிரி இருக்கும் அன்னப்பறவை பாலும் தண்ணீரும் வச்சா பாலை மட்டும் உறிஞ்சிடுமா தண்ணியை விட்டு விட்டு நம்ம நாட்டில் அது இல்லை ஏன் பாலில் பாலே இல்லையே அது உறிஞ்சுறதுக்கு வெறும் தண்ணியால் போச்சு உந்தி பால தண்ணி ஊத்தணும் ஓதிமம் அன்னப்பறவை ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உலையளாகும் சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முருவல் செய்தான் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சானா பாத்தியா உன்னை பார்த்து வெக்கப்பட்டு அது போகுது சீதாதேவி அப்படி திரும்பினாலாம் யானை தண்ணி குடிச்சு விட்டு கம்பீரமா ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான் மாதவள் தானும் ஆங்கு வந்து நீர் அருந்தி மீண்ட போதகம் போதகம் ஆண் யான போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முருகல் பூத்தாள் அவன் சிறியதோர் முறுவல் செய்தான் அவள் புதியதோர் முருகல் பூத்தாள் அவனுடையது சின்னதா இருந்துதான் அவனுடைய சிரிப்பு புதுசு புதுசா இருக்கான் எப்ப சிரிச்சாலும் புதுசா இருக்கான் அதுல ஒரு நயம் பார்த்தீங்களா வந்து நீர் அருந்தி மீண்ட போதகம் யானை தண்ணியை குடிச்சிட்டு மகிழ்ச்சியில் வருது ராமன் ராஜ்யத்தை குடுத்து விட்டு வர்றான் வித்தியாசம் தெரியுதா யானை தண்ணியை குடிச்சு சந்தோஷமா வருது ராமன் இருந்த ராஜ்யத்தை தம்பிட்ட குடுத்து விட்டு காற்றுல வந்து நிற்கிறான் இந்த நட நல்லா இருக்குன்னா இது எவ்வளவு பெருமை மகிழ்ச்சியோட சாப்பிட்டு வர்ற யானை எப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்ற ஆளு எப்படி இது கம்ப நடை அழகு காண்பிப்பது அமாவாசை அன்றைக்கு திருக்கண்ணபுரத்தில் அடுத்த செய்தி இந்த திருக்கண்ணபுரத்துக்கு எதிர்த்தாற் போல் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நாகப்பட்டினத்தை ஒட்டி கடல் அதுக்குள்ளே ஒரு மலை இருக்கு வெளியே கொஞ்சம் தெரியும் அந்த மலைக்கு கருட பர்வதம்னு ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் இறகுகள் இருந்தன மலை பறந்து போய் உட்காருமா அந்த ஊர் என்னத்துக்காக தேவேந்திரம் பார்த்தான் எல்லா சரகையும் அப்படி வெட்டுற பொழுது இந்த மலை கடலுக்குள் போய் உட்கார்ந்து விட்டது அதனால வெட்டப்படாமல் தப்பி விட்டது கருட பேரு கருடன் மாதிரி இருக்குமா வெட்டலை என்ன உடனே சந்தோஷத்தில் வெளியில வந்தது பறந்து சௌரிராஜ பெருமாளுடைய விமானத்தின் மீது பறக்க ஆரம்பிச்சது கோபுரத்தின் மீது பறக்க ஆரம்பிச்சது சேவகர்கள் நிழலை பிடிச்சு இழுத்தானா மேல பறந்த நிழல் தெரியுமில்ல அதை புடிச்சு இழுத்திருக்க அது விழுந்திருச்சு மழை விழுந்திருச்சு காலில விழுந்து வழிபட்டு கருட பர்வதம் இன்றைக்கும் தவண் செய்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் இது திருக்கண்ணபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் உள்ள அடுத்த செய்தி அதுக்கடுத்த செய்தி கங்கை காவிரி யமுனை கோதாவரி எல்லாம் தீர்த்தங்கள் நம்ம அந்த தீர்த்தத்தில் போய் குளிச்சா நம்ம பண்ண பாவம் போயிடும் இந்த பாவம் எங்க போகுது தீர்த்தத்துக்கு போயிடுது இது எப்படி இருக்கு நம்ம பாவத்தை பண்ணிவிட்டு அங்க போய் விட்டுட்டு வந்துடுறான் குன்னக்குடி சாமி முந்தி இருந்த தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள் அழகா சொல்லுவார் ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு காவேரி வேகமா ஓடுனுச்சான் பகவான் கேட்டாராம் ஏமா இந்த ஓட்டம் ஓடுற ஆடி பதினெட்டு எல்லாரும் அவன் பாவத்தை கொண்டாந்து எங்கிட்ட கழுவை வருவான் அதான் தப்பிச்சு ஓடி போயிடலாமான்னு ஓடுறேன் நம்ம பாவங்கள் அவ்வளவு அந்த பாவங்களை தீர்ப்பதற்கு இந்த ஆறுகள் எல்லாம் திருக்கண்ணபுரம் நித்திய புஷ்கரிணியில் தினந்தோறும் வந்து நீராடுகின்றன அது அடுத்த செய்தி அதை அற்புதமான செய்தி ரெண்டு ரொம்ப அற்புதமான செய்தி அந்த திருக்கண்ணபுரத்திலே ஸ்ரீதரன் ஒரு அர்ச்சகர் ஸ்ரீன்ன மகாலட்சுமி தரன்னா தரிப்பவன் லக்ஷ்மியை மார்பில் தரித்துக்கொண்ட பெருமான் திருமாமணாளன் அவனுக்கு ஸ்ரீதரன் பெயரு இந்த அர்ச்சகர் ஸ்ரீதரன் கொஞ்சம் ஒரு முப்பது வயசு கல்யாணம் ஆகல இவருக்கு ஒரு காதலி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்போ அவளை போய் பார்த்துட்டு வருவார் ஒன்னும் தப்பு கிடையாது கோயில் அற்புதமான ஒரு மாலை கொண்டாந்து மகாராஜா கொடுத்த மாலையை சௌரிராஜ பெருமாளுக்கு போட்டாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு மாலை ராத்திரி ஏழரை மணி ஆச்சு இன்னுமே யாரு வரப்போறா கோயிலுக்கு அர்ச்சகர் மாலையை பார்த்தார் அவ ஞாபகம் வந்தது இந்த மாலையை கொண்டே அவர்கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவா பெருமாள் வளர்த்து மாலையை கலட்டி காதலிட்டு போயிட்டார் இந்த பாடம் இந்த மாலைன்னு சொல்லி அவர்களுத்துல போட்டு விட்டார் நல்ல மாலை அழகான மாலை மாலையை பார்த்தா யாருக்கும் மனசு ஈடுபடும் மகாகவி பாரதி பாண்டிச்சேரியில் நிக்கிறார் ஒரு கோட்டு போட்டிருக்கார் எதிர்த்தா ஒருத்தன் நல்ல பெரிய மால வியாபாரம் பண்றான் போயிட்டார் பாண்டியா கூப்பிடுவார் பாண்டியா இந்த மாலையை தருகிறாயா அப்படி பார்த்தான் நூறு ரூபா இந்த மாலை அப்பவே இந்த ஐயரு எங்க பணம் கொடுக்க போறாரு பாவம் கேட்கிறார் கொடுக்கப்படாது சாமி அது வெலை ரொம்ப உள்ள ஆகும் என்ன பாண்டியா இந்த கோட்டை தருகிறேன் அந்த மாலையை தருகிறாயா பரவாயில்ல கோட்டு நூத்தி ரூபாய் கூலியே அவ்வளவு துணி அப்புறம் நல்ல கோட்டு சரின் தான் இவர் கோட்டை கலட்டி குடுத்து அந்த அழகான மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டார் யாரு கவிச்சக்கரவர்த்தி பாரதி இது கவி சக்கரவர்த்திக்கு உரிய மாலை கையில ஒரு கோல் வச்சிருப்பாரு அப்படி தூக்கி பிடிச்சாராம் இது ஊன்று கோல் கவிச்சக்கரவர்த்தியின் செங்கோல் அந்த பெருமிதம் எல்லாம் பாரதிக்குத்தான் உண்டு அப்படி தூக்கி பிடிச்சிட்டார் மாலையை கழுத்துல போட்டார் மூணு முறை அப்படி பாசத்தை நுகர்ந்தார் கம்பீரமா குறுக்கு நெடுக்குமா போனார் வீட்டுக்கு வந்து கதவை தற்றார் செல்லம்மா கதவு திறக்கப்பட்டது இந்த மாலையை பார்த்தாயா என்ன அழகா இருக்கிறது அது சரி கோட்டு எங்கே அவ இவர் பிழப்பு அவளுக்கு தானே தெரியும் புருஷனை பத்தி முனுக்க தெரிஞ்சவ பொண்டாட்டி மட்டுமே பாரதி மனைவி செல்லம்மாக பாரதில விழுந்து கும்பிட்டார் சுயமரியாதக்காரங்க பாரதியை பற்றி நமக்கு தெரிந்தது குறைவு இவளுக்கு தான் முழுக்க தெரியும் அதனாலே என் குருநாதருடைய மனைவி கும்பிட்டு அது சரி கோட்டெங்கே விட்டு தள்ளு இந்த மாலையை பார்த்தாயா புரிஞ்சு வச்சு ஐயர் கோட்டை கோட்டை விட்டு விட்டார் ஒருவேளை அன்னைக்கு தான் அப்படி பேச்சு வந்துச்சு என்னமோ கோட்டை விடுறதுன்னு கோட்டை விட்டுட்டார் சரி பரவாயில்ல போனா போகுது மாலையை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார் பக்கத்து வீட்டுல அரிசி வாங்கி காய போட்டிருக்கேன் காயுது சோறாக்கணும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க காக்கா குருவி வராமே எய்த்த வீட்டுல போய் கருக்கு என்னமாவது ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு மகாகவி பாரதி நாலு நாள் பட்டினி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் அரிசிய காய போட்டிருக்கு ஒரு குருவி வந்தது கொத்திட்டு இவரை நிமிந்து பார்த்தது இவரு பேச ஆரம்பிச்சுட்டார் சும்மா சாப்பிடுது குருவிக்கு புரிஞ்சு போச்சு கவிஞனுடைய மொழி இயற்கைக்கு புரியும் புரியும் காக்கைக்கு புரியும் குருவிக்கு புரியும் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயர் நம்மளை விரட்ட மாட்டாரு இரண்டாவது குருவி மூணாவது குருவி ஐம்பது குருவி சுத்தி உட்கார்ந்துருச்சு எல்லாம் வசதியா சாப்பிடுது இவர் பார்த்து அனுபவிக்கிறார் நாலு நாள் பட்டினி தான் உண்பதை விட பிரியமானவர்களுக்கு ஊட்டி அவர்கள் சாப்பிடுவதை பார்ப்பது பேரின்பம் என்று மகா கவிஞன் கண்டுகொண்டு விட்டான் எல்லாம் சாப்பிட்டு தீண்டிருச்சு அம்மா உள்ள வந்து பார்த்தா கருக்கு ஏற்பாடாயிடுச்சு சோத்த காணான் அரிசி போச்சு செல்லம்மா இந்த குருவியை பார்த்தாயா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை இந்த மனிதன் தான் நாளைக்கு வேண்டும் என்று எண்ணி இன்றைய மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு திரிகிறான் நாளைக்கு பணம் சேர்க்கிறேன்னு இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டாமா செல்லம்மா விட்டு விடுதலையாகி நிற்பாய் அது சரி இந்த குருவியும் காக்கையும் உங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களா அவளுக்கு கோவம் வந்துருச்சு சொந்தக்கார ஆமாம் சொந்தக்காரர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசைகள்லாம் நாம் அன்றி வேறில்லை செல்லம்மா நோக்க நோக்க களியாட்டம் கழுத்துல என்ன மாலை கவிச்சக்கரவர்த்தி என்ன ஆசை பாருங்க அந்த பூ அது மாதிரி நம்ம அர்ச்சகர் ஸ்ரீதரன் அவரை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டமே அந்த அர்ச்சகர் காதலி கழுத்துல போய் மாலையை போட்டு விட்டார் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் மனமுள்ள மாலை அனுபவிக்கிறார் தோல்ல கைய போட்டார் மாலையை எட்டே கால் மணி அங்கிருந்து ஒரு ஆள் ஓடி வந்த மகாராஜா கோயிலுக்கு வர்றார் மகாராஜா கொடுத்த மாலை பெருமான் கழுத்துல இருக்கான்னு பாப்பார இல்லையா கொண்டாந்து அவசரப்பட்டு இவகாலத்துல போட்டுட்டே என்ன செய்யறது மாலையை கொடு அவளுக்கு ரொம்ப கூந்தல் ஒரிஜினல் கூந்தல் சொல்ல வேண்டி இருக்கு கல்யாண தரகர் சொன்னாராம் பொண்ணு கூந்தல் தரையில விழுமுன்னாராம் இவன் நம்பி கல்யாணம் பண்ணிட்ட முதல் இரவு கலட்டி கீழே வச்சுட்டா தரையில விழுந்த சரிதானே அப்படி இல்லை ஒரிஜினல் கூந்தல் சித்தி கிச்சி மாலை இருக்க மால இவன் கைய வச்சானா சிக்கிக்கு மாலையை போட்டுட்டாரு அப்பா தப்பு சண்டா பெருமாள் சிரிச்சாரு இல்லடா இப்பதான் மாட்ட போற இப்பத்தான் மாட்ட போறேன் பெருமாள் சிரிக்கிறார் மாலையை கழுத்துல போட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி தீவாரான காம் சி ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்க மந்திரி அந்த மாலையை ராஜாவுக்கு போடு செய்யறது சரி மாலையை எடுத்து ராஜா கழுத்தில் போடா அந்த மாலையை எடுத்து கையில வைக்க இவளது முடி ஒட்டிட்டு இருக்கு என்னது பகவானுக்கு போட்ட மாலையில் இவ்வளவு முடி ஒட்டிட்டு இருக்கே உள்ள எடுக்க வராம சிக்கி நிக்குது அத்துல கொண்டுகிட்டு வந்தாரு அவசரத்துல சிக்கி நிக்கிது என்னன்னு சப்த நாடுங்கி போச்சு காதலிக்கு போட்டேன்னு இப்படியே இழுத்தடிச்சு பார்க்கலாம் ஆட்சி மாறலாம் தப்பிக்கலாம்ங்கிறது நம்ம காலம் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது கழுவுல ஏத்திடுவான் என்ன பண்றது பெருமாளை நாராம் சௌரராஜ பெருமாள் ஒரு பார்வை பார்த்தாராம் உனக்கு அர்ச்சனை காப்பாத்தப்படாத என்ன கேட்டீங்க முடி இருக்கான்னு கேட்டீங்களா ஆமா பெருமாளுக்கு சௌரி உண்டு என்ன சௌரி ராஜன்னா என்ன அர்த்தம் சௌரி முடியை அணிந்தவன் பெருமாளுக்கு சௌரி உண்டு என்னான் என்னடா இது பேருதான் சவுடி ராஜானக்கு முடி உண்டா ராஜா காட்டு கூட்டிகிட்டு வந்தா நாலஞ்சு முடியோட பெருமாள் காட்சி கொடுக்கிறார் ராஜாவுக்கு சந்தேகம் ஒரு முடியா கையோட வந்து ரத்தம் பீரிட்டு அடிச்சிருச்சு கும்பிட்டான் தெரியாம பண்ணிட்டேன் பெருமாளைய மன்னிச்சுக்கோள் ஸ்ரீதரர் காலில் விழுந்துட்டார் சௌரி ராஜ பெருமாளை காப்பாத்திட்டேன் ஐயா கடவுளை நினைச்சு கூப்பிட்டா காப்பாற்றுவார் கஷ்டம் வர்ற பொழுது கூப்பிடணும் விட்டுறப்படாது பாஞ்சாலி புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டா காப்பாத்தி விட்டார் தர்மராஜா மடத்தனமா கூப்பிடலை மாட்டிக்கிட்டாரு சூதாட்டத்தில் உட்கார வச்சாங்கள்ல உட்கார வச்ச பொழுது துரியோதனை என்ன சொன்னா சகுனி மாமா சூதாடுவார் பந்தய நான் வைக்கிறேன் நான் தர்மராஜா என்ன சொல்லி இருக்கணும் கிருஷ்ணன் சூதாடுவான் நான் பனை சொல்லிருக்கணுமா இல்லையா கிருஷ்ணன் நினைக்கவே இல்லை சூதாடுறேன் உட்கார்ந்தான் எல்லாம் போச்சு பொண்டாட்டி உள்பட சரிதானா கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கேட்பவன் கோவிந்தராஜ பெருமாள் கூப்பிடணும் கண்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்து நிற்பான் ஸ்ரீதரனுங்கிற அர்ச்சகர் அவருக்காக பெருமான் சௌரியோடு காட்சி கொடுத்தான் இன்னொரு செய்தி முனையதரையர்னு ஒருத்தர் ராத்திரி சாப்பிட்ற பொழுது பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடுவார் உங்கள் எல்லாருடைய திருவடிகளையும் பணிஞ்சு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காலையில் சாப்பிட்டாலும் சரி மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி ராத்திரி சாப்பிட்டாலும் சரி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க சில பேர் மத்தியான சாப்பாடு காய் ஒரு காய் வச்சு அடுத்த காய் வரும் இலை சுத்தமாயிடுது நல்லவேளை இலைய விட்டுட்டேன் இல்லாட்டி அதையும் திண்டுருப்பேன் தப்பு கல்யாண குடிகளில் நான் பார்க்கிறேன் மட மட மடன்னு சாப்பிடறாங்க கூடவே கூடாது மகா பாவம் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு சாதத்தை வச்சதுக்கு அப்புறம் கடவுளை நினைச்சு அள்ளி சுத்தொண்ட தண்ணியும்னு அவசியம் இல்லை அந்த காலத்திலே எறும்பு வரப்படாதுங்கிறதுக்காக தண்ணி அப்படி சுத்தி ஒரு கோலம் போட்டாங்க சாப்பிடுற காலமா போச்சு பகவான நினைச்சுக்கணும் கடவுளே இந்த அன்னம் உனக்கு நைவேத்தியமாகிறது அப்படி நினைச்சு சாப்பிடணும் உங்களை கடவுளுக்கு கொடுங்க சொல்லல அவருக்கு நினைக்கத்தான் சொல்றார் நினைச்சா போதும் ராஜசூய யாக நடத்தினார் தர்மராஜா உலகத்திலே யாரும் நடத்தாத பெரிய யாகம் ரொம்ப வெற்றி ராஜசூய யாகம் நடத்திற பொழுது இருக்கிற பனங்காச பூரா வாரி வாரி வாரி வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாங்க இந்த பணங்காசு பொறுப்பில் யாரை உட்கார வைக்கிறது கிருஷ்ணா யாரை உட்கார வைக்கலாம் கண்ணபெருமான் சொன்னார் துரியோதன உட்காரவை பீமன் சொன்னோ துரியோதன உட்கார வச்சா அஞ்சு கேட்டவனுக்கு ஐநூறு கொடுப்பான் ஐநூறு கேட்டவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுப்பான் ரெண்டு நாளையில தீர்த்து போடுவான் யாகம் பாதியில நின்று போயிரும் பீமன் தர்மராஜா சொன்னார் கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது துரியோதனன் உட்காரவை அந்த நம்பிக்கை வேணும் பகவான் கிட்ட துரியோதன உட்கார வச்சாச்சு சொன்ன மாதிரி அள்ளி விட்டான் வாரி கொடுக்கறான் மணி ரத்தனம் கோமேதகம் பணம் காசு எல்லாம் கொட்டுது இவன் கொடுக்க கொடுக்க கொடுக்க ராஜாக்கள் கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறான் இது எப்படி இருக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபா வருது ஐயாயிரம் பொற்காசு கொடுத்தா ஐம்பதாயிரம் பொற்காசு ஒரு ராஜா கொண்டாந்து கொட்டுறான் இவன் கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போனான் யாகம் முடிகிற பொழுது பார்த்தா தொடக்கத்தில் இருந்ததை விட கடைசி இருப்பு அதிகமா இருக்கு பீமனுக்கு ஒன்னும் புரியல கிருஷ்ணா அது எப்படி சொன்ன கரெக்டா கிருஷ்ணன் சொன்னா துரியோதன ராஜாதி ராஜன் அவன் கையை தொட்டது தொடங்கும் அதனால அவனை உட்கார வச்ச அவன் சாகுற வரைக்கு ராஜா வட்டாண்டா இருந்துட்டு செத்து போவான் யார பத்தி துரியோதனனை பத்தி சாப்பிடுற பொழுது பதினாறு கிண்ணத்துல சோறு முதல் கிண்ணத்தில் சாப்பிட்டா திரும்ப அந்த கிண்ணத்தில் கை வைக்க மாட்டானா அது எச்சிலா போச்சான் எப்படி தன் நெச்சில் தான் உண்ணாதவன் நம்ம அடுத்த வச்சில தான் சாப்பிட மாட்டான் அவசரம் வந்தால் அது கூட செஞ்சிடுவான் தன் எச்சில் சாப்பிட்றது அடுத்த கிண்ண அடுத்த கிண்ண அடுத்த கிண்ண சக்கரவர்த்தி ராஜாதிராஜன் எல்லாம் முடிஞ்சுது ராஜசீகையாக முடிஞ்சுது தருமராஜா சொல்றார் கிருஷ்ணனுக்கு என்னமாவது செய்யணும் என்ன செய்யலாம் மகாலட்சுமிய மார்களை வச்சிருக்கவனுக்கு நீங்க கொடுத்தா நிறைய போகுது என்ன செய்யலாம் சகாதேவன் சொன்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடுவோம் வயிறாறு சாப்பாடு போடு பகவானுக்கு சரி யாரு வீட்டுல சாப்பாடு போடுறது பீமன் நான் நல்லா சமப்பார் அவர் வீட்டுல சோறு போடுனா பழைய காலத்துல சமையல் சிறந்தவன் யாரு தெரியுமா நலன் பீமன் நல்லா சமைச்சிருக்காங்க சமைக்க தெரியும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு சொல்றார் போய் கண்ணனையும் கூட்டிட்டு வாங்க கூப்பிட்டுவா பீமன் புறப்படான் கிருஷ்ணர்கிட்ட வந்தான் கண்ணா நாளைக்கு சாயந்தரம் நம்ம நாளை மத்தியானம் நம்ம வீட்டுல சாப்பாடு நீ வரணும்னா கண்ணன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பக்கத்துல ருக்மணி இருக்கா கூப்பிடணும்னு இவனுக்கு புத்தி இல்லை படலை அவன் ஒரு முரடே கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார் ருக்மணியை கூட்டிக்கிட்டு வரலாமா நல்லா கூட்டிக்கிட்டு வரலாம் தெரியாதவன் வேற என்னங்க ருக்மணியை நல்லா கூட்டிக்கிட்டு வரலாம் சரி இங்கே வந்தான் பீமன் ஈசிச்சேர்ல சாஞ்சான் நாளைக்கு கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடணும் பகவான் நம்ம வீட்டில் சாப்பிட வரப்போறார் என்ன சாப்பாடு பண்றது இன்னது சாம்பார் பூசணிக்கா சாம்பார் அன்னாசி பழம் மோர்குழம்பு ஆப்பிள் ரசம் நொங்குல பாயாசம் வாரியார் சொல்றார் சக்கரவர்த்தி அருமையா சமப்பார் அருமையா சாப்பிடுவார் எல்லாம் திட்டம் போட்டு விட்டான் நாளைக்கு என்னென்ன அண்டாவில் ஊத்தி வைக்கணும் இடுப்புல கட்டுறதுக்கு சிவப்பு உத்தரீகம் தரணும் அம்மாவுக்கு எல்லாம் சிவப்பு கலர்ல அழகா புடவையும் ஜாக்கெட்டையும் எடுத்து வைக்கணும் பீமாராஜா எல்லாம் திட்டம் பண்ணி விட்டாரு நாளைக்கு சாப்பிட வர்றாங்கல்ல ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்தபடிக்கு திட்டம் போட்டானா அப்படியே தூங்கிட்டேன் மனசில் வஞ்சகம் இல்லாட்டி தூக்கம் வந்துடும் கவியரசு கண்ணதாசன் காரில் உட்கார்ந்தா அப்படியே தூங்கிடுவார் கவியரங்கத்துக்கு வாரேன்னு சொல்லுவாரு பத்து மணிக்கு கவியரங்கம் உண்டாகும் நடக்கும் இவர் தூங்கிக்கிட்டு இருப்பாரு வந்து திருப்பள்ளி அழிச்சு பாடி கூட்டிக்கிட்டு போகணும் தூக்கம் வசதியாக வரும் மனசில் கலங்கம் வரலன்னா தூக்கம் வராது கலங்கம் இல்லைன்னா தூக்கம் வரும் கலங்கம் இருந்தா தூக்கம் வராது காலு செருப்ப கலட்டி வீட்டுக்குள்ள வெளியில போட்டுட்டு போற மாதிரி கவலைகளை கலட்டி போட்டாத்தான் தூங்கிட்டான் தூங்கினான் தூங்கினான் தூங்கினான் ராத்திரி ஆச்சு விடுஞ்சது மத்தியானம் ஆச்சு சாயந்தரம் ஆச்சு நாலரை அஞ்சு மணி ஆச்சு முடிச்சுட்டான் சே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல தூங்கிட்டனே அநியாயமா போச்சு சமைக்கணுமே கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடணுமே ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நிமிந்து பாக்கறான் தர்மராஜா அங்க ஓரத்தில் உட்காந்துருக்க அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணன் ருக்மணி எல்லாரும் வந்துட்டாங்க நான் சமைக்காம தூங்கிட்டேன் திரும்பி பார்க்கறான் வெள்ளி அண்டாவில் பன்னீர் கிருஷ்ணனை மிச்சம் கிடக்கு எந்திரிச்சு எட்டி பார்த்தான் பூசணிக்காய் சாம்பார் ஆப்பிள் ரசம் அன்னாசி பழம் மோர்கொழம்பு மாத்தி சொன்னா மன்னிச்சுக்கிடுங்க பாயாசம் நொங்கு பாயாசம் எல்லாம் இளநீர் நொங்கு ரெண்டும் போட்டு பாயாசம் எல்லாம் மிச்சம் இருக்கு சாப்பிட்டாங்க பாதி பாதி சாப்பிட்டு இருக்கு என்னடா ஒண்ணும் புரியலையே கிருஷ்ணான் கண்ணை எந்திரிச்சான் பீமா சாப்பாடு நல்லா இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டான் காலில் விழுந்துட்டான் ஐயா மன்னிச்சிக்க நான் சமைக்கல ி தூங்கிட்ட உன்னென போக தூங்குன்னு என்ன மன்னிச்சுக்கோ நீ நினைச்சா நான் செஞ்சிருவேன் போதுமில்ல நீங்க நினைச்சா அவன் செய்வாம்மா சத்தியம் நம்ம நினைக்க கூட மாட்டேங்கிறோம் பகவானுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சிங்கன்னா அவன் எல்லாம் செஞ்சுக்கிருவான் பீமனுக்கு கண்ணீர் வருது பகவானே நீயே சமைச்சியா நீயே குளிச்சியா எல்லாருக்கும் சாப்பாடு நீ பண்ணி போட்டியா நான் இவ்வளவு காலம் சாப்பாடு சமைச்சது என்ன பயன்படாம போச்சே பகவானே உன்னை நினைச்சது எனக்கு எவ்வளவு புண்ணியமா போச்சு எதுக்கு இவ்வளவு கதை வந்துச்சு முனையதரையர்னு ஒருத்தர் எங்க திருக்கண்ணபுரத்தில் ி சாப்பாடு சமைச்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவார் அதுக்குத்தான் இவ்வளவு கதை வந்தது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடறவர் வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரியும் நெய்வேத்தியம் இல்லாமல் யாரும் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு இவர் பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு நாகப்பட்டினத்துக்கு போயிட்டாரு வர்றதுக்கு ராத்திரி ஒரு மணி ஆகி போச்சு வந்து பார்த்தா வீட்டில் பொங்கல் தயாரா அம்மாவை எழுப்பினார் என்ன பண்ணார் பொங்கல் தயார் பண்ண வச்சிருக்க சாப்பிடுங்க கொண்டு போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாம நான் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேன் உன் பொங்கலை தூக்கி வை ராத்திரி கோயில் சாப்பிட்டிருப்பாங்க இனிமே பொங்கல் எப்படி சாப்பிடுறது இங்கே இல்ல கோயில் கொண்ட நைவேத்தியம் பண்ணுவாராம் வேளா வேலைக்கு நம்ம வீட்டில் கூட பண்ண மாட்டேங்கிறான் கோயில் கொண்டு நைவேத்தியம் பண்ணணும் கோயில் சாத்தி இருப்பாங்க வேண்டாம் சாப்பாடு இல்ல ராத்திரி போகவானே சௌரி ராஜா தூங்கிட்ட காலம்பட அர்ச்சகர் கோயில் கதவை திறக்கிறார் என்னடா இது நல்ல பொங்கல் வாசம் அடிக்குது நெய் வாசம் அடிக்குது மிளகு வாசம் அடிக்கிறது கருவேப்பழ வாசம் அடிக்குது ஜீரக வாசம் அடிக்கிறது நல்ல பொங்கல் எல்லா வாசமும் அடிக்கும் சீரங்கத்தில பொங்கல் வாங்கி சாப்பிடணும் திருப்பதியில பொங்கல் வாங்கி சாப்பிடணும் அடிக்கும் அடிக்குது போய் பார்த்தா பொங்கல் வச்சிருக்கு ராத்திரி கோயில் சாத்திர பொழுது ஒண்ணுமில்ல இப்ப எப்படி வந்தது ஊரெல்லாம் வரவேற்க செய்தி முனையதரையர் பண்டாட்டியை கொட்டிக்கிட்டு ஓடி வந்தான் என்னம்மா இப்படி சொல்றாங்க நான் ராத்திரி பொங்கல் சமையல் பண்ணி முடிச்ச உடனே மனசனால சௌராஜ பெருவாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன்னால நீ கொண்டுகிட்டு போய் நைவேத்தியம் பண்ணன போதெல்லாம் வாசம் அடிக்கல நான் மனசனால நைவேத்தியம் பண்ண அன்னைக்கு வாசம் அடிக்கிறதுன்னு பகவான் காமிச்சுட்டான் மனசு முக்கியம் நீ கொண்டே கொடுக்கறது முக்கியம் இல்லை மனசு முக்கியம் மனசனால நைவேத்தியம் பண்ணிட்டேன் இன்னைக்கு ராத்திரி பொங்கலுக்கு பேரு முனியோதரம் பொங்கல்னு பேரு அர்த்த சாமத்து பொங்கலுக்கு முனியோதரம் பொங்கல்னு பேரு அடுத்த செய்தி இந்த ஊருக்கு கீழே பேரு எந்த ஊருக்கு திருக்கண்ணபுரம் கீழே வீடு உள்ள வீடான் பெருமாளுக்கு மிக சிறப்பாக பாடக்கூடிய மணவாள மாமுனிகள் ஓராண்டு காலம் அங்கு தங்கினார் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடியவர் குலசேகர் ஆழ்வார் பாட்டுக்கு பெருமாள் திருமொழின்னு பேரு குலசேகர் ஆழ்வார பெருமாளே நினைச்சிட்டாங்க பெருமாள் திருமொழி திருமங்கை ஆழ்வார் பாட்டுக்கு பெரிய திருமொழின்னு பேர் திருமங்கை ஆழ்வாருக்கு இன்னொரு பேரு பரகால நாயகின்னு பேரு நம்மாழ்வாருக்கு பரான்குச நாயகின்னு பேரு இந்த ரெண்டு பேரும் கடவுளை கணவனாக்கி தங்களை மனைவியாக்கி பாடியவர்கள் அவளது பாட்டு நாயக நாயகி பாபம் சௌராஷ்டிரத்திலே நடனகோபால நாயகி என்று ஒரு மகான் தன்னை பெண்ணாக்கி கொண்டு பகவானை ஆணாக்கி கொண்டு அனுபவித்த புண்ணியவான் சௌராஷ்டிரத்திலையும் பாடுவார் தமிழ்லையும் பாடுவார் அது மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் நம்முடைய நம்மாழ்வாரும் நம்மாழ்வார் தன்னை காதலியாக்கி பாடின மகினாலே அவருக்கு பராங்குஷ நாயகி என்று பரகால நாயகி என்று பெயரு திருமங்கை ஆழ்வாருக்கு ஆயிரக்கணக்கில் பாடினவர் அதுல நூறு பாட்டு திருக்கண்ணபுரத்துக்கு பத்து பத்து நூறு பாட்டு நூறு பாட்டு அற்புதமான பாட்டுகள் அந்த நூறு பாட்டு அனுபவிக்க கொடுத்து வைக்கணும் நேரம் இல்லாமையினாலே ஒரு மூணு பாட்டு அல்லது பாட்டு பாக்கிறேன் திருமங்கை ஆழ்வாருடைய அந்த வாக்கு ஆழ்வார்கள் செந்தமிழ் ஒரு பாட்டு பாருங்க எங்கிட்ட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவ என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா என்ன சொல்றா கையிலே சக்கரம் இருக்குங்கிறா ஒரு கையிலே சங்கம் இருக்குங்கிறா நான்கு தோள்களுக்கு சொந்தக்காரன் உடம்பெல்லாம் விட்டது ஒருவேளை இந்த பெண் கண்ணபுரத்து பெருமானை பார்த்து காதலித்து விட்டாளோ சில இலங்கு பொன்னாளி தென்படை தன் வேற ஒன்னும் பேசல அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா சிலை இலங்கு பொன்னா சிலையா பொன்னா சக்கரம் தின் படைனா மற்ற படைகள் தண்டு சங்கு இதையே சொல்றா மலை இலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கெற்றே கான் என்கின்றாள முலையிலங்கு பூம்பயலை முன்பு ஓட மார்பெல்லாம் பச்சை பசலை பூத்து விட்டது காதலினாலே அன்போடு இருக்கின்றாலால் கலையிலங்கு கண்ண கண்ணபுரத்து அம்மானை கண்டால் கொல்லோ திருக்கண்ணபுரத்து பெருமானை பார்த்தாலோ இப்படி ஆயி போயிட்டாலே எந்த பொண்ணு வளையல் கலண்டு விழுந்திருச்சான் இந்த காதலுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு சங்க இலக்கியத்திலையும் உண்டு கைவலைகள் கலற்று விழுந்தன கைவலைகளை அவன் கலற்றிக் கொண்டான் என்பார்கள் அதுல ஒரு வேடிக்கை பாருங்க பழைய பாட்டு வெண்பா புதுசா கல்யாணம் ஆச்சு புருஷனும் பண்டாட்டியும் பக்கத்தில் உட்கார்ந்து மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் சொன்னானா நாளைக்கு சாயந்தரம் பக்கத்து ஊருக்கு போக போறேன் சம்பாதிக்க விட்டுட்டு போக போறேங்க அந்த பொண்ணுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா வருத்தத்தினாலே அவளுக்கு உடம்பு மெலிஞ்சிருச்சான் மெலிஞ்ச உடனே வலது கையில் போட்டிருந்த வளையல் கலந்து கீழே அவழ்ந்துருச்சான் எவ்வளவு வேகம் சினிமாவில் பார்த்தாப்பல இவன் சொன்னானா வெளியூருக்கு போறேன்னு சொன்ன உடனேயே வளையல் கலந்து விழுந்து விட்டது நான் வெளியூருக்கு போனால் இவளுக்கே ஆபத்தாக போய்விடும் அதனால போகலான்னு நினைச்சேன் உன்னுடைய நிலைமையை பார்த்தேன் போகல மறுத்துட்டேன் உன் கூடவே இருக்கிறேன் நானா உடனே அவளுக்கு சந்தோஷமா போச்சான் மகிழ்ச்சி வந்துதான் உடம்பு ஊதி போச்சான் இன்னொரு கை வளையல் ஊதின கையை தாங்க மாட்டாம உடஞ்சி போச்சான் இது எப்படி இருக்கு ரெண்டு வளையலும் போச்சான் என்ன கற்பனை பாருங்க நங்கை பயணம் நமக்கு என்று கை பச்சை போச்சான் செங்கை வளை நெகிழ ஒரு வளையல் நெகிழ்ந்தது பாதி மறுத்தேன் என்று ஓத மறுத்திட்டேன் போகலைன்னு சொன்னான் உளம் நெகிழ பாதி உடைந்து ஒரு வளையல் நெகிழ்ந்தது ஒரு வளையல் உடைந்தது ஆக அந்த பொண்ணுக்கு ரெண்டு வளையலும் போச்சு வளையல் வியாபாரிக்கு லாபம் என்ன காட்சி அதை பாடுறாரு நம்ம திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை காதலிச்சமையினாலே என் பொண்ணுக்கு வளையல் ரெண்டும் போச்சே இந்த பெருமானுக்கு முன்னாலே இவள் அவனை பார்த்த ஆசைப்பட்ட மையனாலே வளையல் கலண்டு விழுந்திருச்சேன் யாரை பார்த்து அற்புதமான இடம் வாயெடுத்த மந்திரத்தால் அந்த நர்தம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரம் அந்த நர்கள் மந்திரம் சொல்லி தீ வளர்க்கக்கூடிய திருக்கண்ணபுரம் வாய் எடுத்த மந்திரத்தால் செய்ய தீயெடுத்து மறை வளர்க்கும் புரத்து உரையும் தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிர் வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவலையே என் வளையல் கலந்து கொடுத்து யாருக்கு தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவலையே கிருஷ்ணாவதாரம் யசோதப் பிராட்டி கண்ணனை வளர்த்தாள் தேவகிப் பெராட்டி கண்ணனை பெற்றெடுத்தாள் சிறையில் பிறந்தான் இருட்டில் பிறந்தான் அறியாமல் பிறந்தான் தான் அறிந்து பிறந்தான் தேவகி ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேட்கிறாள் பெருமானே உன்னை வயிற்றில் வைத்து பெற்றதை தவிர உன் விளையாட்டுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை தெய்வன் அங்கே யசோதை பெற்றாலே எல்லாம் அவளுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல நீ குழந்தையாயிருந்து விளையாடியதை பார்க்கக்கூடிய பேரு எனக்கு வாய்க்கவில்லையே கிருஷ்ணர் பெரியால் ஆயிட்டாரு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு சத்தியபாமா ருக்மணி நான் பின்ன மூணாவது பண்டாட்டி பதினாறாயிரம் தேவிமார்கள் இப்போ கேட்கற அந்த அம்மா நீ சின்ன குழந்தைய அருந்து விளையாடியதை நான் பார்க்கலையே அம்மா அவ்வளவுதானே அந்த கதவை சாத்திட்டு வா இருந்த இடத்துல கதவை எல்லாம் சாத்தியாச்சு சென்னையில எல்லாம் சாத்து எல்லாம் சாத்தியாச்சு இப்போ நான் சின்ன குழந்தைய அருந்த பொழுது விளையாடியதை காமிக்கிறேன் அம்மா டிவியில ஓடுனா பிள்ள இல்ல அதை விட நல்லாவே விளையாட்டை காமிச்சிட்டான் என்ன விளையாட்டு கண்ணம்மா பேசும் பொற்சித்தீரமே அள்ளி அணை திடவே மனத்தில் ஆசை வருந்தேனே அருமையான பாட்டு அழகான பாட்டு ஆடி வருந்தேனே கண்ணத்தில் முத்தமிட்டான் கல்வரி கொள்ளுதடிதடி அழகான பாட்டு குழந்த கண்ணனா நிக்கிறான் இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கான் விளையாட்டு பூரா காமிக்கிறான் என்ன விளையாட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனான் ஒரு வீடு உரிய வெண்ண வச்சிருக்காங்க வீட்டுக்காரன் வீட்டுக்காரியும் நல்லா தூங்குறாங்க கதவை திறந்து போட்டு அந்த காலத்திலே திருட்டு பயன் அந்த ஊர்ல கிடையாது நந்தனுடைய ஆட்சி கண்ணனுடைய காவல் உள்ள போயிட்டாங்க இந்த புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா தூங்குறாங்க மத்தியான நேரம் பெருமான் பார்த்தான் அவனுக்கு ஜடை அவளுக்கு கூந்தல் ரெண்டையும் சேர்த்து மூணு முடிச்சு போட்டான் ரெண்டும் தூங்குதல்ல மேல பாக்கிறான் உரியல வெண்ணெய் நாலு பிள்ளைங்களை நிக்க விட்டான் மேல ஏறினான் வெண்ணைய எடுக்க போறான் அங்கிருந்து ஒரு கயிறு போகுது என்னடா இது வெண்ண பாத்திரத்திலிருந்து கயிறு போகுது அடுத்த அரைக்கி கீழே இறங்கிட்டான் அடுத்த அரைக்கி வந்து பார்த்தா மணி ஒண்ணு கட்டி கிடக்கு அவ தெளிவா தூங்குற பொழுது திட்டம் போட்டு இவன் கையை வச்சு அழுத்து நான் கயிறு இழுத்து மணி அடிக்கும் என்ன இன்ஜினியரிங்ளா தொட்ட உடனே அலாரம் அடிக்கும் உங்க ஆபீஸ்ல வைக்கிறீ பேங்கல அது மாதிரி தெளிவா ஏற்பாடு பண்ணிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் தூங்கிட்டாங்க இவன் பார்த்தான் ஓ இப்படியா சரி மணியே என்ன கண்ணான்னு மணி பேசுவான் நம்ம நாட்டில் மணியும் பேசும் மணியும் பேசும் மறக்கப்படாது ஆங்கில மணியும் பேசும் தமிழ் மணியும் பேசும் பேசாத இடத்துல எல்லாம் பேசும் மணியே என்ன கண்ணா நான் வெண்ணை எடுக்கிற போது அடிக்கப்படாது சரி அக்ரிமெண்ட் அக்செப்ட் வந்துட்டான் பிள்ளைகள் மேலே ஏறின வெண்ணை எடுத்தான் மணி அடிக்கல எல்லாருக்கும் கொடுத்தான் அப்புறம் தான் அவன் சாப்பிடுவான் அது முக்கியம் எல்லாருக்கும் கொடுத்தான் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு அப்புறம் இவன் எடுத்தான் வாயில வச்சான் வாய் நிறைய இருக்கு கனகன கனகனு மணி அடிச்சிருச்சு அப்ப அடிச்சா கூட பரவாயில்ல அவன் எடுத்தான்னு சொல்லிவிடலான் இப்ப அடிச்சா வாய் நிறைய வெண்ணெய் உண்ட கண்ணனா நிக்கிறனே இப்ப அடிச்சிருச்சா மணி எல்லாரும் வந்துட்டாங்க இந்த புருஷனும் கொண்டாட்டி எந்திரிக்கிறாங்க அவன் தான் இவனுக்கு இவள் இவளுக்கு இவன் என்று இப்போ தலையில மூணு முடிச்சு போட்டவனு அவன் ரெண்டு இழுத்துக்கிட்டு வந்து நிக்குது ஊரெல்லாம் வந்துருச்சு கண்ண பெருமான் வெண்ணை குண்ட வயனா நிக்கிறான் மாட்டிக்கிட்டியா அவ்வா யசோத புராட்டி கையில் கோல் எடுத்துக்கிட்டு வந்துட்டாளாம் சிறு கோளுக்கு சின்ன கம்பு வச்சிருக்காள் அடிக்கப் போறாள் இருமா இந்த மணியை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாரே மணியே ஏன் அடிச்சே என்ன சொன்னேன் வெண்ணை எடுக்கிற போது அடிக்கப்படாது என்ன அடிக்கலையே வாயில வச்சபோது அடித்து மாற்றி விட்டுட்டு ஏன்னா கண்ணா என் பிறவிக்கு ஒரு நோக்கம் உண்டு பகவானுக்கு நெய்வேத்தியம் ஆகிற பொழுது அடிக்கிறதுக்குத்தான் மணி நீ சாப்பிடுறது நெய்வேத்தியா நீ நெய்வேத்தியத்தை சாப்பிடற பொழுது மணி அடிக்கலாம் என் பிறவி வீணாள் போயிடும் இப்ப புரியுதா எல்லா பிறவிக்கும் ஒரு காரணம் உண்டு மணிக்கு புரிஞ்சிருக்கு தன் பிறவிக்கு என்ன காரணம்னு நமக்கு என்னைக்கு புரிய போகுதோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம் யசோத பராட்டி புடிச்சுட்டா அடிக்க வர் சும் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டான் அங்க தயிர் பானை தயிர் பானைக்கு மேல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கு ததி பாண்டா பாத்திரான் பயிர்பானைக்கு மேல உட்கார்ந்து ஒழியும் இவன் எங்க ஒளிய வைக்க முடியும் உலகந்த பெருமாள எங்கையா ஒளிய வைக்க முடியும் ஒரு கால பூமியில ஒரு கால் தேவலோகத்தில இவன் எங்க ஒளிய வைக்க முடியும் ஒன்னு செய்யறியா என்ன இந்த தயிர் பானைக்குள்ள உட்கார்ந்துக்கிறேன் தயிர் பானைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான் கிருஷ்ண பரமாத்மா ததிபாண்டன் மூடி மேல உட்கார்ந்துட்டான் அந்த ததிபாண்டா கண்ணன் வந்தானா போய் சொல்ல மாட்டான் வந்தான் இங்க தான் இருந்தான் நல்லா பாருங்க எங்கையாவது இருப்பான் தேடி தேடி பார்த்தா தயிர் பானைக்குள்ள இருப்பான்னு கண்டுபிடிக்க அவளால முடியலை ஊரெல்லாம் தேடுறோம் மனசுக்குள்ள இருப்பான்னு கண்டுபிடிக்க நம்மளாலும் முடியலையே எவ்வளவு படித்தாலும் முடியலையே வெளியில எங்கெங்கேயோ தேடி காண முன்னிட்டு திரும்பி வர்றோமே தேடிக்கண்டு கொண்டேன் திருமாரோடு நான்முகனும் தேடித்தருன தேவனை என் உள்ளே தேடிக்கண்டு கொண்டேன் முடியலையே காண முன்னிட்டு போயிட்டா இவன் உள்ள இருந்து கதவை தற்றான் ததி பாண்டா கதவைத் தர மாட்டேன் ஏண்டா என்னாச்சு உனக்கு கதவை திறக்க மாட்டேன் என்னடா வேணும்னு சொல்லு எனக்கு ஒன்னு கொடுத்தீன்னா கதவை திறப்பேன் இது எது லஞ்சமா நீயே ஆரம்பிச்சிட்டியா என்னடா கொடுக்கணும் சொல்லு எனக்கு மோட்சம் கொடு நல்லா கேட்டியே மூன்று ரூபா கொடு அஞ்சு ரூபா கொடு மூணு ஆளாக்கு தயிர் குடுன்னா கொடுத்துருக்கலாம் மோட்சம் குடுன்னு கேட்கறியே மோட்சம் என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா போச்சு உனக்கு இந்த பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது மோட்சம் கொடுக்கிறதா இருந்தா திறப்பேன் இல்லாட்டி மாட்டேன் என்னடா தகராறா இருக்கு நான் எப்படி மோட்சம் கொடுக்கிறது நீ யாருன்னு எனக்கு தெரியும் கண்டுபிடிச்சுட்டான் தேடி கண்டு கொண்டேன் சரி உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் போ கதவை மாட்டேன் நான் தான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்னே அப்புறம் என்ன கதவை முடியாது என்னடா சீக்கிரம் கேள்ற முட்டது உள்ள உங்களுக்கு மோட்சங்கு என்னடா வேடிக்கையா இருக்கு தயிர் பானைக்கு மோட்சு வீட்டுல இருக்கிற தூணுக்கு மோட்சங்குடு மைக்கு மோட்ச வேடிக்கை அதான் முடியும் கண்ணா தயிர்பானைக்கு மோட்சம் கொடுக்கிறதா இருந்தால் கதவத் துறப்பேன் இல்லைன்னா மாட்டேன் சர்ற போட தயிர்பானைக்கு மோட்சம் கொடுக்கிறம்போ கதவை திறந்தான் உடம்பு பூரா தயிர் கருப்பான திருமேனி பானையில இருந்த தயிரு, அங்கே எல்லாம் ஒட்டி கிடக்கு வந்து கம்பீரமா நிக்கிறான் என்றான் முட்டா பயல தயிர்பானைக்கு போய் மோட்சம் கேட்டியே அதுக்கு என்ன உயிரா இருக்கு அது ஜடம் அதுக்கு எப்படிடா மோட்சம் கிடைக்கும் கண்ணா இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு தயிர் பானைக்கு மோட்சன் கிடைச்சிடுச்சு என்ன சொல்ற நீ எப்போ உள்ள போய் உட்கார்ந்தியோ அப்பவே தயிர் பானைக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு ஐயா என் மனசுக்குள்ள போய் உட்கார மாட்டேங்கிறியே எனக்கு எப்பயா மோட்சம் கிடைக்கும் தயிர்பானக்குள்ள பகவான் பாய் உட்கார்ந்த அதான் மோட்சம் என் மனசுக்குள்ள எப்ப வரப்போற நீ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல் என்று ஓடி போயிட்டானா இவளது யாரு பார்க்கறா மறக்கப்படாது தேவகி புராட்டி பார்க்கறா எம்பெருமான் திரும்ப போட்டு காட்டுறார் இவளது காட்சி முடிஞ்சது எந்திரிச்சு போயிட்டா தேவகி புராட்டி கதவை திறந்தான் இல்ல கிருஷ்ணன் அங்கிருந்து யாரோ ஓடுறாங்க யாரா இது யாரோ ஒளிஞ்சிருந்து பார்த்து இருக்காங்க ஓடுறாங்க போய் பார்த்தா ருக்மணி பிராட்டி நீ பார்த்தியான் நீங்க சின்ன குழந்தைகளை ரொம்ப அழகா இருந்ததை பார்த்த ஐயோயோ நான் ஒண்ணும் இல்லாமல இருந்தேன்னு இருப்பேன் யோசிச்சு பாருங்க ரொம்ப அடகான தோற்றம் அதுலேயும் அந்த கையில் ஒரு கைத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் மத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மாட்ட நின்னிங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு அப்படி ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுங்களே நான் வச்சு கும்பிடுறேன் யாரு கேட்டா ருக்மணி பராட்டி செஞ்சு தர்றம்மா நீ கேட்ட உனக்கு இல்லாததா தேவலோக சிற்பியை கூப்பிட்டு செஞ்சு கொடுத்தான் ருக்மணி பத்திரமா வச்சிருந்தா அந்த யுகம் முடிஞ்சது அர்ஜுனங்கிட்ட கொடுத்தார் அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போற பொழுது ஒரு காட்டுல கோபி சந்தனத்துக்குள்ளே அதை வச்சு அப்படியே மூடிட்டு போயிட்டான் அந்த யுகம் முடிஞ்சது கலியுகம் பிறந்தது கலியுகத்திலே கோபி சந்தனை கட்டிய வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வியாபாரி எடுத்தான் அந்த கோபிச்சந்தனத்துக்குள்ளே பெருமானுடைய திருமேனி இருக்குதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது அவன் கோபிச்சந்தனன் கனமா இருக்கே ரொம்ப இருக்கும் எடுத்தான் எடுத்து கப்பல் வச்சு கொண்டுகிட்டு வரான் மேற்கு கடற்கரை பகுதி கப்பல் வந்து கொண்டிருக்கிறது ஓரத்திலே ஒரு பாறை பாறையின் மீது குண்டாக ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் அவர் அங்கே இருந்து பார்க்கிறார் கப்பல் வருகிறது கப்பலுக்குள் கண்ணன் வருகிறான் அவர் பார்வைக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பார்வை பார்த்தார் புயற் காற்று வந்தது கப்பல் அசைந்தது ஆடிட்டு பயந்தார்கள் அங்க இருக்கிற கப்பல் தலைவன் திரும்பினான் வணிக தலைவன் திரும்பினான் ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்கார் சாமியை காப்பாத்தனும்னா நம்ம பெரியவர் துண்டை எடுத்த அப்படி விசிறினார் காற்று நின்றது கப்பல் கரைக்கு வந்தது ஓடி வந்து காலில் விழுந்தான் சாமியை காப்பாத்திட்டீங்க கப்பலை நீங்களே எடுத்துக்கிடுங்க கப்பல் வேண்டாம் கப்பல்ல இருக்கிற ஒன்னே ஒன்ன குடுன்னார் என்ன சாமி கப்பலே எடுத்துக்கிடுங்க சாமி போனா போயிருக்குமில்ல நாங்களும் போயிருப்போமே கடல்ல இல்லை ஒன்னே ஒன்றை கொடு சாமி என்ன வேணும் வாங்க இந்த பெரியவர் உள்ள போறார் போய் சுற்று முத்தும் பார்த்தார் கோபிச்சந்தன நூறு நூற்றம்பது கணக்கு தேடினார் ஒன்னு எடுத்தார் கனமா இருக்கு பத்தாலும் தூக்க வேண்டியது இவர் தூக்கி தோல்லை வச்சுக்கிட்டார் அவனுக்கு ஆச்சரியம் இவர் என்ன பீமன் மாதிரி இருக்காரு சாமியாரு தோல்ல வச்சு கொண்டுகிட்டு வந்தார் தெப்ப குளத்துக்கு வந்தார் கரையில உட்கார்ந்தார் தண்ணீரை எடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணினார் அந்த அந்த திருமேணியில உள்ள சந்தனத்தை அப்படியே தேய்ச்சார் ஒரு நாள் முழுக்க தேய்ச்சார் நாராயணா நாராயணா நாராயணா நாராயணா கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாம் தேய்ச்சார் மத்தோட கயிறோட காட்சி கொடுத்தான் கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணினார் அவருக்கு பெயர் மதுவாச்சாரியார் அந்த இடம் உடுப்பி கிருஷ்ணன் கோயில் உடுப்பிக்கு போனால் அதை பார்க்கலாம் இவ்வளவு கதை எதுக்கு சார் சொன்னீங்க சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிர் வாய் தொடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவலையே திருமங்கை ஆழ்வார் பாடுறார் இந்த அவதாரங்களை பூரா பாடுறார் வாமனன் கல்கி மதுசூதன் மாதவன் தார்மன்னு கண்ணபுரத்தெம்பெருமான் தாமன் அருந்து தாழ்ந்தூதாய் கோத்தும்பி அவன் எப்படியெல்லாம் இருந்தானா ஒரு பாட்டில முடிக்கிறேன் பத்து அவதாரத்தையும் சொன்ன பாட்டு திருக்கண்ணபுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பாடிய ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது பாட்டு மீனோடு ஆமை கேழல் அரி குரல் மீன் மச்சாவதாரம் ஆமைன்னா கூர்மாவதாரம் கேளல்னா பன்றி வராக அவதாரம் அரியனா சிங்கம் நரசிங்க அவதாரம் ஆறாவது முன்னும் இராமனாய் ராமனுக்கு முன்னாலே வந்த ராமன் யாரு பரசுராமன் ராமனுக்கு பின்னாலே வந்த ராமன் யாரு பலராமன் தானாய் தானுன்னா ராமன் பின்னும் இராமனாய் அடுத்த ராமன் யாரு பலராமன் தாமோதரனாய் அது தாமோதரன் தாமம்னா கயிறு வயிறு வயிற்றில் அந்த ஆட்சி கட்டிய கயிற்று தடும்பை உடையவன் தாமோதரன் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை சரியா பத்து அவதாரம் கண்ணபுரத்தடியின் கலியன் ஒளி செய்த தேனார் இன் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே இந்த பத்து வைத்து திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாடலை கேட்டால் பாவம் போயிடும் நம்மளெல்லாம் நிறைய பாவத்தோடு உள்ளே வந்தோம் இப்போ எல்லா பாவமும் போயிடுச்சு நம்பினாத்தான் போகும் இனிமே பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெருமாள் மேலே சத்தியம் பண்ணணும் கண்ணபுரத்து எம்மானை கண்டால் கொள்வோம் இவ்வளவு நேரம் திருக்கண்ணபுரத்தில் இருந்தோம் இப்போ அந்த கண்ணனை வணங்கி திருக்கண்ணபுரத்து சௌரராஜப் பெருமாளை வணங்கி திருக்கண்ணபுர நாயகியை வணங்கி அந்த ஸ்ரீதரன் என்ற அர்ச்சகருக்கு பல்லாண்டு பாடி இப்ப மதுரை கோயிலுக்கு வந்துட்ட நாளைக்கு நாம் பார்க்க இருப்பது காசியா திருவையாறு சரி நாளைக்கு திரு ஐயாறு காசி அதுக்கு அடுத்த நாள் நம்ம மதுரை பத்து நாள் பத்து திருத்தலை யாத்திரை திருப்புகழ்ச்சபைக்கு நன்றி திரளாயிருந்து கேட்கக்கூடிய உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் நன்றி வலு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அறங்காவலர் தலைவர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய இணை அன்பும் ஆற்றலும் மிக்கவர் ஜெயராமனையா அவர்களுக்கும் நம்முடைய நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம் திருக்கந்தபுரம் சென்று வந்தால் கவலையெல்லாம் தீரும் என்று சீர்காழி கோவிந்தராஜன் பாடியவனுடைய அடுத்த வரிக்கு இவ்வளவு நேரம் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மிக அழகாக திருக்கண்ணபுர அந்த சவரிராஜ பெருமாளை பக்தனுக்காக பகவான் எவ்வாறெல்லாம் அவனுக்கு தொண்டு செய்தார் என்கின்ற அளவிலே மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் நாம் எல்லாம் கேட்டறியாத செய்திகளெல்லாம் இன்றைக்கு இந்த சொற்பொழின் மூலமாக கேட்டு பயன்பெற்றோம் என்று கூறி அவர்கள் சொன்னது போல நாளை நாம் திருவையாற்றிற்கு செல்ல இருக்கின்றோம் காதல் மப்பிடியோடும் கலறி வருவன கண்டேன் கண்டேன் அவர் தெரிப்பாலும் கண்டறியாதன கண்டேன் அந்த கண்டறியாதனெல்லாம் எவை என்பதை நாளைக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எடுத்துரைக்க இருக்கிறார்கள் என்று கூறி இவ்வளவு திறளான அன்பர்கள் எல்லாம் வந்து கலந்து கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது திருப்புகள் சபை செய்யக்கூடிய காரியத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால் இதுதான் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் வழக்கமாக வழிபடுகின்ற வழிபாட்டினை சொல்லி நிறைவு செய்வோமாகும் ஆரிரே தடந்தாள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோரசை தனிவேல் வாழ்க கொக்குளம் வாழ்க்க ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னங்கே வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரிலாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரிலாம் நம பார்வதிவதே அரகர மகாதேவா வள்ளே தேனா காந்தஸ்மரே நர